அவர்களிடம் நாங்கள் சத்திய பிரமாணம் செய்து கொண்டோம் நீங்கள் சக்தி பெற்ற விஷயங்களில் அவ்வாறே நடந்து கொள்ளுங்கள் என்று எங்களிடம் நபி சொல்லாஹும் அணிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஏழு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு முஸ்லிம் ஒன்று எட்டு ஆறு ஏழு